நீங்கள் இயன்ற அளவுக்கு பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பலம் என்பது அம்பு எய்துவதாகும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக பலம் என்பது அம்பு எய்துவதாகும் இன்று நபி செல்லும் அனிஹம் அவர்கள் மெம்பரில் இருந்த வார் கூறுப்பினார்கள் முஸ்லிம் ஒன்று ஒன்பது ஒன்று ஏழு